தொன்னூற்றி ஒன்பது அபுல் மின்ஹால் கூறியதாவது நானும் எனது தந்தையும் அபு பரிசாரி அல்லாஹோங்க அவர்களிடம் சென்றோம் கடமையான தொழுகைகளை நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்று என் தந்தை கேட்டார்கள் நீங்கள் முதல் தொழுகை என்று கூறக்கூடிய நண்பகல் தொழுகையை நடுவானிலிருந்து சூரியன் சாயும் போது நபி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் தொழுவார்கள் பின்னர் அசர் தொழுவார்கள் எங்களில் ஒருவர் அசர் தொழுதுவிட்டு மதினாவின் கடைகோடியில் உள்ள திரும்பும் போது ஒளி குன்றிருக்கும் என்றார்கள் நான் மறந்துவிட்டேன் கடைசி தொழுகை என்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய இஷாவை பிற்படுத்துவதை விரும்புபவர்களாக நபி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் இருந்தனர் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசிக் கொண்டிருப்பதையும் நபிசல்லு அலிஹி வசல்ல வெறுப்பவர்களாக இருந்தனர் அறுபது முதல் நூறு வசனங்கள் வரை ஓதி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வைகரை தொடுகையை தொழுது முடிக்கும் போது ஒருவர் தம் அருகில் அமர்ந்திருப்பவரை அறிந்து கொள்ள முடியும் என அபு பர்சார் அதிவில்ஹூர்கள் கூறினார்கள்